அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதை நடத்துவோம் நல்லதே நடக்கும் நச்சினை வானொலியை இன்றைய தகவல் துளிகள் வழங்குபவர் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம் ஓய்வு பெற்ற நல்லாசிரியைமொழி முத்துகுமாரசாமி புறங்கூறுதல் நல்ல பண்பா என்று பார்ப்போம் புறங்கூறுதல் அதாவது ஒருவர் அருகில்லாதபொழுது அவரைப் பற்றி பழித்து பேசுதல் இந்த பண்பு முற்றிலும் கீழ் ஒவ்வொருவரும் இந்த தீய பண்பை தன்னிடத்தில் வைத்திருந்தால் உடல் கொள்ள வேண்டும் ஒருவர் இல்லாத பொழுது பெருமைக்குரிய செய்திகளை பேசலாம் யாரும் விரும்ப மாட்டார்கள் ஒருவன் தர்மத்தை பற்றி பேசாவிட்டாலும் பரவாயில்லை பிறரை பற்றி பழித்து கூறாமல் இருப்பதே நன்மை தரும் செயலாம் ஒருவன் இல்லாத போது பற்றி பழித்து பேசுவது அதர்ம விடக் கொடியது அதுபோல் பிறரை படித்து பேசி உயிர் வாழ்வதை அறம் சொல்கின்ற பெருமையை தரும் கண்ணின் கண்ணற சொல்லினும் சொல்ல முன்னின்று பின்னோக்கா சொல் என்கிறார் வள்ளுவர் ஒருவன் முகத்தை பார்த்து அவனை இழிவாக பேசினாலும் பேசலாம் ஆனால் எதிரே நல்லபடி நடித்து அவன் இல்லாத போது அவனை பற்றி புறங்கூறுதல் கூடாது என்கிறார் வள்ளுவப் பிறந்தகை ஒருவன் அற வழியில் நடப்பவன் அல்ல என்பதை அவன் புறங்கூறும் இலிதெயலால் அறிந்து கொள்ள முடியும் புறங்கூறும் பண்புடையவர்கள் பிறரிடம் நட்பு கொள்ள தெரியாதவர்கள் இரண்டு நண்பர்களுக்கு இடையில் பழி சொல்லி நண்பர்களே உடையவர்கள் என்னை கொள் ஏதிலார் மாற்று என்கிறார் வள்ளுவருந்தகை தனக்கு நெருக்கமானவர்களே பழித்து பேசுபவர்கள் அயலாரை பற்றி வேறு என்னென்ன பழி பேசவும் தயங்க மாட்டார்கள் மாமியார் உடைத்தால் மண்குடம் அறுபகல் உடைத்தால் பொடம் என்பார்கள் தான் செய்வது எதுவும் தவறு என்பதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் பிறர் செய்வது சிறிய தவறாக இருந்தாலும் அதை பூதாகரமாக குறையாக பேசுவார்கள் பிறரை பற்றி பள்ளி சொல்பவனில் உடல் பாரத்தை கூட அறத்தை எதிர்பார்த்து நிலம் தாங்கிக் கொண்டிருக்கிறது பிறருடைய குற்றத்தை போல் தன் குற்றத்தையும் மனிதர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள் என்றால் உலகில் துன்பம் எதுவும் இராது இனியாவது மற்றவரை பற்றி பேசுவதோ குறை கூறுவதோ உள்ள அன்பு என்று விட்டு விடலாம் விட்டு விடுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன்